அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேளியிலிருந்து எஸ் சி மானுவேல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு தன்னை உணர்தல் இந்தியாவின் தங்க மங்கை பி டி உஷா உலக தடகள போட்டியில் வெற்றி பதக்கம் வெல்லும் அரிய வாய்ப்பை இழந்தார் காரணம் ஓட்டம் ஓடி முடிக்கும் நேரத்தில் பின்னால் வருபவர் எவ்வளவு தூரத்தில் வருகிறார் என்று பார்க்க கவனம் செலுத்தினார் அதற்குள் பின்னால் வந்தவர் முன்னதாக ஓடிவிட்டார் அரிய வாய்ப்பை டி உஷா இழந்துவிட்டார் அதே பந்தயசாலையில் பலர் ஓடினாலும் ஒருவரே பந்தயத்தில் வெற்றி பெறுவார்கள் என்பது நிச்சயம் உலகின் அதிவேக வீரர் உசேன் போல் கூறுகிறார் இன்னும் குறைந்த தூரத்தில் கடக்க வேண்டும் என்று லக்கு வைத்து முடிக்க வேண்டும் இதற்காக அடுத்த ஒலிம்பிக் போட்டிக்கு நான் ஆயத்தப்படுகிறேன் ஆம் அவருக்கு இணையாக யாரும் ஓடவில்லை என்றாலும் கூட இன்னும் பிரயாசப்படுகிறார் நம் உழைப்பால் உண்மையால் நமக்கு உண்டான கம்பீரத்தை நாம் அடைந்தால் நம்மை கண்டே மற்றவர்கள் பயப்படுவார்கள் நம்முடைய தவறுகள் நமக்கு தெரிந்தால்தான் அவற்றை நாம் ஏற்றுக்கொண்டதால் தான் அவற்றிலிருந்து நாம் மீள முடியும் நாம் நம்முடைய குறைகளை தெரிந்து கொள்ள ஆர்வம் செலுத்தினாலே அவற்றை களைவதற்கான வழியும் பிறந்துவிடும் சிந்திப்போம் நம்மையே நாம் உணர்வோம் நிச்சயமாகவே வெற்றி பெறுவோம் நன்றி